சச்சிதானூ விஷோத்தியே தாபய விநாக்கிருஷ்ணா வய நும பரமம் வோம புருஷ் பிரகத்தவோசி பகவன் ஸ்வேட்சோப்திருபவர் பகவனஸ் மணிசுலுர் பகவன் ரெண்டாவது வரியில் இருக்குது பகவனுங்கிறது அது ஹே பகவன்னு பரிபூர்ணமான குணங்களையெல்லாம் உடையவரே துவம் பரமம் பிரம்ம தாங்கள் மேலான பரபிரம்மம் பரம்பொருள் தூய உணர்வு தூய இருப்பு தூய இன்பம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் தாங்கள் மேலான பரம்பொருள் வியோமவத்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வோம பரமம் வோம மேலான ஆகாஷம் ஆகாஷம்னா சிதாக்காசம் அது மாத்திரமில்லை ஆகாசம் போல எல்லாத்திலையும் அசங்கமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் பிரகிருத்தேகே பரகா புருஷா ஆக பிரகிருதிக்கு மேலான புருஷன் அதாவது இந்த மாயாசக்தியின் தலைவன் அப்படின்னு அர்த்தம் இந்த நாம் பார்க்குற நாமரூப கர்ம பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மாயாசக்திக்கு தலைவனாக இருக்கிறவர் மாயா தீத்தகான்னு மாயா தீத்தனாக இருக்கிறீர்கள் அசங்கராக இருக்கிறீர்கள் மேலான பரம்பொருளாக தூய இருப்பு உணர்வு இன்பமாக இருக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல துவம் ஸ்வேட்சோபாத்த பிருதக்வபுஹூ அவதீர்ணா தாங்கள் ஸ்வ इच्छा उपात्त பிருத்து உங்களுக்கு சரீரம் கிடையாது கீதையில் பகவான் சொல்றார் அஜோபி சன்னவ்யாத்மாங்கிறார் நான் பிறவாதவன் எனினும் பல பிறப்புகளை உடையவனாக காட்சியளிக்கிறேன் புருஷ சுக்தத்திலையும் நம்ம படிக்கிறோம் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படி அது மாதிரி ஸ்வ இச்சா தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பிரகிருதி சுவா சம்பவாமி ஆத்மாயையாண்டார் கீதையில் அது மாதிரி அவருடைய மாயாசக்தியை வசப்படுத்தி தனியாக ஒரு சரீரம் உடையவராக காட்சி அளிக்கிறார் அவதீர்ணஹா சி அவதாரம் பண்ணியிருக்கிறீர்கள் தாங்களே விரும்பி ஒரு உடல் எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு மாயா அவன் மாயையா சக்தியின் துணை கொண்டு தாங்கள் மாயை ஆளுகின்ற அப்படின்னு भगवान ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் भगवान சாதுக்களுடைய லக்ஷணங்களை எல்லாம் சொல்ல போகிறார் அதை அடுத்த ஸ்லோகார்த்தத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் அவதீர்ணோ சி பகவன் ஸ்வேத்த பிருதக் பப்புஹூ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மன்மார்ந்த நல்